ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் வரிசையாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதிலே போ எல்லோராலும் மிகவும் கவலைப்படக்கூடிய விஷயமாகவும் மிகவும் பிரார்த்திக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் உள்ளது தண்ணீர் மழை பெய்யலை ஆகையினால ஜலசிரமம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது அப்படின்னு இப்போ பரவலாக எல்லோராலேயுமே பேசப்பட்டு வருது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்கிற பத்து விதமான காரணங்கள் சொல்கிறா அதாவது மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு ஆகையினாலே மழை பெய்யலை நதிகள் எல்லாம் சரியானபடி பராமரிக்கப்படலை மலைகளிலேருந்து வரக்கூடிய அறிவுகள் அவைகளை தடுத்து அவைகள் கவனிக்கப்படாமலேயே போயிடுத்து ஏரி குளங்கள் சரியானபடி தூர்வாரப்படாமல் அவைகளெல்லாம் மூடப்பட்டு கட்டடங்கள் வந்துடுத்து எல்லா இடங்கள்லேயும் போர் போட்டு கீழே இருந்து ஜலத்தை உறிஞ்சி எடுக்கிறது அதிகமாக ஆயிடுத்து பூமியில் தண்ணீர் மட்டம் ரொம்ப கீழே போயிடுது ஏன்னா தண்ணீர் இறங்க பூமிக்கு ஜலம் இறங்கக்கூடியதான இடம் குறைஞ்சி போச்சு நிறையா இடங்களில் பூமி தண்ணீர் சத்து இல்லாமல் போய்ட்டுது பக்கத்து தேசத்துக்காரர்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறார் தண்ணீருடைய உபயோகம் ரொம்ப அதிகமாக ஆயிடுத்து இந்த நாளில் அதேபோல் பூமி ரொம்ப வெப்பமயமாதல் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது இப்படி நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டு வருது இது எல்லாத்துக்கும் மேலே எல்லோராலும் சொல்லப்படுறது என்னென்னா இது கலிகாலம் இப்போது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சமாதானம் சொல்லிக்கிறது இப்படி காரணங்கள் இந்த நாளில் சொன்னாலும் கூட அடிப்படையாக நம்முடைய வேதம் தர்மசாஸ்திரங்கள் இவைகள் சொல்கிற பொழுது பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது பஞ்சபூதங்களையும் சிருஷ்டி பண்ணி நாம் ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக உள்ளது இந்த பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே தண்ணீருங்கிறது அடிப்படையான ஒரு வஸ்து தண்ணீர் இல்லாமல் தேசமே இல்லை அப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் மிகவும் பிரார்த்தனை பண்ணி அடைய வேண்டிய காலமிப்போ இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் நம்முடைய தர்மசாஸ்திரம் தண்ணீர் கஷ்டம் எப்பொழுது வரும் அப்படின்னா சத்தியம் இல்லாத பொழுது வரும் காயத்ரி இல்லாதபொழுது ஜலசிரமம் வரும் ஆச்சபணமே செய்யப்படாதபொழுது ஜலசிரமம் வரும்னு இந்த மூன்று விஷயங்களையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது சத்தியத்தினால்தான் மழை பெய்யும் உண்மையையே பேசணும் உண்மையாக வாழணும் உண்மையையே கேட்கணும் நினைக்கிறதும் உண்மையாக இருக்கணும் அதேபோல் நமக்கு ஆச்சபணம்னு வச்சுருக்கா எந்த ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்கிற பொழுதும் அது குளிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது பூஜையாக இருக்கட்டும் ஹோமமாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் ஆரம்பத்திலையும் கடைசியிலேயும் ஆச்சபணம்னு நமக்கு வச்சிருக்கா இந்த ஆச்சபணத்திற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் சரியான முறையில் ஒரு ஆச்சபணம் பண்ணப்பட்டால் மூன்று மழை சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆச்சபணம்ங்கிறது நிறையா இடங்களில் செய்யப்படாமலே போகிறது அல்லது சரியான முறையில் செய்யப்படலை மூன்றாவது காயத்ரி ஜபம் ந காயத்ரி ஆஃப் பரோ மந்திரஹா காயத்ரிக்கு சமானமான மந்திரம் வேறு ஒன்றும் கிடையாது காயத்ரியினாலே அனைத்தையும் கொண்டு வர முடியும் அந்த காயத்ரி மந்திரமானது கைவிடப்பட்டு போயின்னு இருக்கு அல்லது சரியான முறையில் காயத்ரி ஜபம் பண்ணப்படலை இந்த மூன்று காரணங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் அடிப்படையாக சொல்லியிருக்கு இது மூன்றும் இல்லாட்டாக மழை வராது வருணனுடைய நாமாக்களை சொல்கிற பொழுது சத்தியான்றத சாட்சினே நமஹா அப்படின்னு ஒரு நாமா வருது உண்மை பொய்க்கு சாட்சி யாருன்னா வருணந்தான் நமக்கு வருணந்தான் தண்ணீரை கொடுக்கக்கூடியவன் வருணனுடைய சாபம் இருந்ததானால் மழை பெய்யாது ஏன் வருணனுடைய சாபம் உண்மை பேசுறது குறைஞ்சு போயிடுது உண்மையாக வாழறது குறைஞ்சு போய்டுது அதுதான் அடிப்படையான காரணம்னு தெரிகிறது ஆச்சபணம் பண்ணுறது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் எல்லோரும் கடைபிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இந்த ஆச்சபணம்ங்கிறது உண்டு அதை சரியான முறையில் கடைபிடிக்கணும் நாம் ஜலத்தை மிகவும் பிரார்த்தனம் பண்ணி அடைய வேண்டிய ஒரு விஷயம் ஆகினாலே நாம் காலம்பரை எழுந்ததிலிருந்து நமக்கு தண்ணீர் உபயோகம் இல்லாமல் எந்த காரியமுமே இல்லை இதை அடிப்படையாக வச்சிருந்து தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்களும் அவ்வப்பொழுது தண்ணீரை பிரார்த்திக்கக்கூடிய மந்திரங்களோ ஸ்லோகங்களோ நமக்கு நிறையா சொல்லப்பட்டிருக்கு இந்த சத்தியம் ஆச்சபணம் இவைகள்லாம் குறையிற பொழுது மழை பெய்யாது இருந்தாலும் தண்ணீருங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் எப்படி அடையிறது தண்ணீரை அப்படின்னா அதற்கும் பத்து விதமான உபாயங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இந்த பத்து விதமான உபாயங்களையும் செய்து நாம் மழையை அடையணும் நிறைய உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரம் காட்டுறது புராணங்களில் சொல்லியிருக்கு நம் முன்னோர்கள் நிறைய காண்பிச்சிருக்கா உபாயங்களை மழையை அடையிறதுக்கான வழியை அது அனைத்தும் செய்யப்படணும் இது கட்டாயம் மழை பெய்யும் அவைகள் ஏதோ சில இடங்களில் நடக்கிறது அது போராது நிறைய இடங்களில் செய்தால் கட்டாயம் மழை வராமல் போகவே போகாது கட்டாயம் மழை பெய்யும் அதற்கு உபாயங்கள் நமக்கு தெரிகிறது அந்த பத்து உபாயங்களும் என்னென்ன அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்தலாம்ங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்